அறிவிழா பித்தருந்தன் அடிதொழா கெட்ட ஒஞ்சர் அசடர்வே கதர் நன்றி அறியாத அறிவிழா பித்தருந்தன் அடிதொழா கெட்ட ஒன்ஜர் அசடர்வே கதல் நன்றி அறியாத அவள் அமே சொற்கள் கொண்டு கவிகளாகி புனைந்து அவளை தேடி அவரை வாடி திருந்து பொருள் தேடி சிறிது கோட்டி கொணர்ந்து தெருவுலாதிருந்து தெரிவை மார்க் ஜொறிந்து அவமேயான் சிறிது போட்டி கொணர்ந்து தெருவுளாதிருந்து தெரிவை மார்க் ஜொருந்து அவமேயான் திரியுமார்கை அவனை மாற்றி பருந்து தெளியமோ ஜத்தை என்று அருள்வாயே தெளியமோ ஜத்தை என்று அருள்வாயே இறைவர் மாற்ற செம்போன் வடிவங்கேற்று பிரிந்து இடமே கட்சி வந்த உமையாள் திருளை நீ கத்தமை அருள நோக்கி குழந்த இறைவர்கள் உடையோனே இறைவர்கள் கூட்டத்தில் வந்து கிழவனாய்ப்புக்கு நின்று குருவியாட்டி திரிந்த தவமான குணமராகி சிறந்த வடிவு காட்டி புணந்த குமரகோட்ட தமந்த பெருமாளே குமரகோட தமந்த பெருமாள் மை அவனை மாற்றி மறிந்து தெளியமோ ஜ என்று அருள்வாயே குமரமோத்தம் அந்த பெருமாளே முருகா ஆ முருகா ஆ